சவுந்தர் நகரிக்கு யாரு யாரு தேவத அப்படின்னா அந்த வார்த்தை வரல ஆனா அந்த வார்த்தை வேற ஒரு காரணத்துக்காக வந்தா கூட ஊர் பேர் அதுலயே தெரிகிறது எப்படினாக்க ஒரு குழந்தைக்கு என்ன பேருனா ரோஹிணி சொல்லிடு அந்த குழந்தை நட்சத்திரமும் ரோஹிணியும் அந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கும் அப்ப பேரை சொல்ற பொழுது பேரைதான் சொல்றது அந்த குழந்தை நக்சத்த சொல்லல ஆனா இன்வாலன்ட்ரலி தெரியாமலேயே நட்சத்திரத்தை ரிவீவ் பண்றதோன்னு அந்த பேரு அந்த மாதிரி அம்பாளுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய ஆவரணத்தை சொல்ல வந்தார் ஆச்சாரியா அது ஊரையும் ரிவீல் பண்ணி கொடுத்து கொண்காஞ்சீராம கரிக்கலபும்பன மத்திய பரிணந்திர பாசம் சரிணிம கரதலை புரஸ்தான் புறமதி ஆஹோ புருஷிகா கொண்காஞ்சிதாமா இந்த பூலோகத்துல பாரத வருஷத்துல ஏழு மோட்ச புடிகளை சொல்லியிருக்காங்க அதுல தெக்க விந்தி பருவத்திற்கு தெக்க இருக்கக்கூடியது காஞ்சி ஒண்ணுதான் பாக்கி ஆறு மோட்சபுடிகளும் வடக்கம் இருக்கக்கூடியது அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரபதி செய்வ சப்திதா மோட்சநாயகா காஞ்சி நகரம் தெற்கு இருக்கக்கூடிய ஒரே மோட்சபுரி காஞ்சி இது மோட்சபுரிகள்ல ஒன்னா இருக்கிறது மாத்திரம் இல்ல பஞ்சபூத கஷேத்திரங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட பஞ்சபூத கஷேத்தங்கள்ல பிருத்திவித்திரம் காஞ்சிபுரம் அப்புத்திரம் தான் திருவானக்காவல் அதே மாதிரி தேருமயமான கேத்திரம் தான் திருவண்ணாமலை வாயு கஷேத்திரம் தான் ஸ்ரீகாலகஸ்தி இன்னைக்கு காலகஸ்தியில போய் பார்க்கிற போது தெரியும் ஒரே ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜுவலை மாத்திரம் ஆடிண்டே இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய மீது ஜுவாலையெல்லாம் ஆடுறது அது மாத்திரம் ஆடுறது அது வாயு கஷேரம்னு அடையாளமா திருவானு கோவிலையும் போய் பார்த்தீங்கன்னாக்க எப்போதும் அந்த கீழ இறங்கிதான் போய் இந்த சுவாமி தரிசனம் பண்ணுவோம் ஜலத்திலேயே தான் இருந்து தான் தாங்கும் நமக்கெல்லாம் சுவாமி தான் அப்படி இருக்க முடியும் அது அப்பு கஷேத்திரம் தேஜோமயமா இருக்கிறதுனால தீபம் ரொம்ப விசேஷம் தேஜ கஷேரமா இருக்கிறதுனால அந்த வாயுஷேத்திரம் காலகஸ்தி தான் சிதம்பரம் அது சிதம்பர ரகசியம்னே அத சொல்றது என்னன்னு தெரிஞ்சுட்டா போட்டுவிடியது காஞ்சிபுரம் காஞ்சிபுரி பெருமை ரொம்ப சூழ சாதாரணமா எந்த ஒரு கஷேத்திரமா இருந்தாலும் சிவக்ஷேத்திரமா இருந்தா பரமேஸ்வரனுக்கு பிராத்தியம் கொடுத்து அடுத்தாப்புல அந்த பரமேஸ்வரனுக்கு பக்கத்தில் எந்த அம்பாளோட சேர்ந்திருக்காருன்னு இப்ப சிதம்பரத்தில் இருக்குன்னா சிவகாம சுந்தரி சமயத்தை சித் சபேஷகா சொல்றது இது மாதிரி அகிலாண்டேஸ்வரி சமயத்தை ஜெம்புகேஸ்வரகா ஒவ்வொரு கேரத்தத்தையும் அம்பாளோட சேர்ந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சொல்றது வழக்கம் இங்க மாத்திரம் அம்பாள் தனியா எக்ஸ்க்ளூசிவா தனியா ஒரு கோவில் காமாட்சி அப்புறம் பக்கத்தில் ஏகாமரேஸ்வர கோவில் இருக்கிறதுனால ஏகாமரநாத் தைத்தியாகவும் இருக்க ஆனா இவதான் மத்தியமணி அந்த காமாட்சியுடைய மூலஸ்தானம் தான் நடுவில் இருக்கு அதை சுத்தீவர எத்தனையோ கோவில்கள் இது பெரியவா அளவில்லாத சொல்லிருக்க அவ்வளவு பெருமை இருக்குன்னு எல்லாருக்குமேலயும் கோவில்கள் இருக்கு அவ்வளவுக்கும் மையமாக இருக்கக்கூடியது காமாட்சியுடைய அந்த கர்ப்ப கிரகமானது அதாவது பூமாதேவியையே ஒரு பெண்ணாக கல்பன பண்ணி பார்த்தா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நடுவான ஸ்தானம் தொப்புள் மறைக்கும்படியா மேல அந்த அந்த லெவல்ல வரக்கூடியது ஆபரணம் தான் அதுக்கு ஒட்டியானம் சொல்றோமே அதுதான் காஞ்சின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல காஞ்சின்னு பேரு ஒட்யானத்துல ரெண்டு விதம் உண்டு பிளெயினா இருக்கலாம் இல்ல முத்தாட்டமாட்டமா அலங்காரம் கோத்துனாக்க நடந்து சப்தங்கும் அந்தானத்தை அம்பாள் போட்டு இருக்காள சப்திக்க கூடிய மணிகளோட கூடின ஒரு உத்தியானத்தை ஒரு காஞ்சி அணிஞ்சு இருக்கிறதுனால தான் கொணக்காஞ்சி தாமா கொணத்துன்னு போட்ட பூமாதேவி ஒரு பெண்ணாட்டமா சொன்னா அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய காஞ்சியா இதுக்கு காஞ்சி அது தொப்புல்தானே மையமான மறைச்சிருக்கு அந்த தொப்புள் மூலஸ்தானமா இருக்கக்கூடிய நாபிதான் அதுதான் காம கோஷ்டம்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய கர்ப்பகிரகம் காமாட்சியுடைய கர்ப்பகிரகம் அதுதான் மூலமாக இருக்கு இதெல்லாம் பரமசூக்மமான விஷயங்கள் அந்த காஞ்சி நகரத்துல பிரகாசிக்கக்கூடிய காஞ்சிபுர நாயகியாக பிரகாசிக்கக்கூடியவர் காமாட்சி அவதான் இந்த சௌந்தரக்கு உபாசியமான தேவத எப்படி அவளுக்கு ஏதாவது தோணி தோணுமோ தெரியல எல்லாருக்கும் பிரசாரம் இருக்கிற போது இந்த காமாட்சியுடைய படம் அழகா கரும்பு வித சந்தேகமே இல்லாம இந்த அம்பாள் தான் அப்படின்னு சந்தேகமே இல்லாதபடி இந்த படம் எப்படிதான் ஏற்பாடு பண்ணாலும் எனக்கு தெரியாது என்கிட்ட கேட்கல நானும் அவள்கிட்ட பேசுறதுக்கு சமயம் இல்லை எந்த படம் போடணும்னு அவ ஒண்ணும் கேட்கல ஏதோ அம்பாள் படம் ஒண்ணு போடணும்னு தீர்மானம் அது காமாட்சியா கரெக்டா சௌந்தர் அறிக்கை கதாநாயகியா இருக்கக்கூடிய காமாட்சியாக அமைஞ்சு விடுத்த அம்பாள் எப்படி இருக்க மத்திய பாகம் ரொம்ப மெழுந்திருக்கு ரெண்டு மேகங்களுக்கு நெழுந்து தோணக்கூடிய மின்னல் அப்படி லேசா ஒரு கீத்தாட்டமா இப்படி தோணுமோ அந்த மின்னலை விட இன்னும் மெலிந்திருக்க கூடிய இடை மேகத்தின் பிறந்த மின்ன வென்ற நுண்ணிடையாளை என்று கம்பர் சென்றுவர் பொய்யோ எனும் இடையானுடும் இடையானுடும் போனான்னு இன்னொரு இடத்துல மேகத்தின் பிறந்த மின்னது அரங்க காண்டம் பொய்யோ எனும் இடையானது அயோத்தியா காண்டம் மொத்தத்தில் ரொம்ப மெலிந்திருக்கக்கூடிய இடைபாகத்த உடையவள் அம்பாள் பரிக்ஷீண மத்தியே சந்திர சந்திரனை போல முகத்த உடையவள் பரிணந்த ரெண்டு மாசங்கள் ஐப்பசி கார்த்திகேர்ந்து சரதூ அந்த ஷரத் ருது எப்போதுமே சந்திரனுக்கு ரொம்ப தாவல்யம் அதிகமாக இருக்கும் வெண்மை ர அந்தரத்து இருக்கூடிய அம்பாளுக்கு இருக்கூடிய பல பேர்கள் அப்படின்னு ஒரு ஒரு பேரு ராகா ராகா என்றால் இதெல்லாம் வேதத்துல வரக்கூடிய பேர் ராகா சினிவாதி இதெல்லாம் வேதத்துல வரக்கூடிய பேர்கள் ராகா சொன்னால் பௌர்ணமி என்று இருக்கக்கூடிய சந்திரன் அர்த்தம் பௌர்ணமி சந்திரனை போல ஏன்னா பிரதம எண்ணிக்கு இருக்கக்கூடிய சந்திரனும் சந்திரன் பௌர்ணமி என்று இருக்கக்கூடிய சந்திரனும் சந்திரன் சந்திரன் பிரதம எண்ணிக்கு இருக்கக்கூடிய சந்திரன போல அவள் மெரிந்து இருக்கா சொன்னா நியாயம் ஆனா முகம் இருக்குன்னு சொன்னா அது அழகில்லை அழக இல்லா பௌர்ணமி சந்திரனை போல முகமானது ரொம்ப லட்சணமா இருக்குங்கறத ராகேந்துவதனா என்று சசன் சொல்றது அதுதான் ராகாச்சந்திர சமான காந்திவதனா அப்படின்னு அந்த சந்திரனை போல முகம் இருக்குன்னு சொல்லாமல் சந்திரனை போல காந்தியோட இருக்க ஏன் ஏன் இம்ப்ரூவ் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு கலங்கம் இருக்குமானோ அந்த கலங்கம் அம்பாளுடைய முகத்திற்கு நினைச்சுக்காதே காந்திக்கு மாத்திரம் உபமானத்தை எடுத்து கலங்கத்துக்கு எடுத்துக்கிற அதனால சமான காந்தி வதன வால்மீகியும் சந்திர ரேகாம் இவ சுக்லபக்ஷத்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய ரேகையை போல சீதையை பார்த்தா சொல்லிட்டு இவ அமலாம் சந்திரன் இருக்கக்கூடிய கலங்கம் கிடையாதுன்னு சந்திர ரேகம் ஏன்சின்னுக்கு பேரு ஒவ்வொரு வார்த்தையும் பாடினேன் இன்னொருத்தீக்ஷாம பாடுற பொழுது சங்குரு சந்திரமுகி அப்படின்னு பாடின சந்திரமுகின்னு பாடின இப்படி திவ்யமான சந்திர மண்டலத்தை போல பூர்ணச்சந்திரன போல முகத்த உடைய அப்படி வேற அவளுக்கு வேற என்ன லட்சணங்கள் எப்படி இருக்கு தனு பாசம் கைகளோடு இருக்கார் அம்பாள் சதுர்புஜேசே குஜந்தே குங்கும ராக்கசோணே புன்றெக்ஷு பாஷானுஷு புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாத அப்படின்னு காளிதாசன் ஆரம்பத்து நமஸ்காரம் பண்ண அம்பாள் இந்த ஸ்லோகத்தை சொன்ன அம்பாள் இந்த அம்பாள் தான் குங்குமுுப்பு ஆத்தி அம்பாளுடைய நாம பெரிய மே குத்துனா அது எப்படி செக்கச்சவையு ஒரு காந்தியோடு இருக்குமோ அந்த காந்தியோடு அம்பாள் இருக்கா குங்கும ராத சோனே அம்பாள் பல வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பின்னாடி சொல்றேன் வெள்ளையிலேருந்து கருப்பு பரிஞ்சும் அது ஒவ்வொரு கலர்லயும் இருக்கிற போது அம்பாளுக்கு என்ன பேரு எப்படி வந்தது அதெல்லாம் பின்னாடி சொல்றேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு குங்குமராக சோனேன்னு காமாட்சியா இருக்கிற போது செக்கச்சிட அரக்குன்னு சொல்றா வருங்க அரக்குங்கிறது வாஸ்தவத்துல லாட்சான்னு சொல்லு சம்ஸ்கிருதத்துல ஒரே ப்ரோன்சியேஷனோட மூணு வார்த்தைகள் ஒண்ணு நமக்குலர் இருக்கக்கூடிய oui, கலருக்கு பேர் வந்தது அந்த லாக்குக்கு அரக்குன்னு அந்த அரக்கு வர்ணத்துல இருக்க அதுதான் குங்குமராக சோனே அது காமாட்சியுடைய அவ கொணக்காஞ்சி தாம இடுப்புல சந்திக்கக்கூடிய ஒஞ்ஞானத்தோடு இருக்க குஜகலசிகல கும்பஸ்தன தான் பரிக்ஷீனா மத்திய பரிணத ந்திரவதாக இருக்கூடிய முகமண்டலத்தோடு இருக்காள் நாலு கைகளோடு இருக்காள் ஒவ்வொரு கைலையும் ஒரு கையிலிருக்க தனு இன்னொரு கையில அஞ்சு பானங்கள் பானம் பாஷம் பாச கையில வச்சிருக்காள் ஒரு கையில நாலாவது கையில அங்குஷம் அங்குஷன்தான் சீனின்னு அது தமிழ்நாடு பக்கங்கள்லாம் ஸ்ரீனின்னு உச்சரிக்கிறது கர்நாடகத்திலயும் ஆந்திர சம்பிரதாயத்திலயும் சொல்லுவா தனுர்பான அக்ஷனம் தேசாச்சாரத்தால உச்சரிப்பு மாறுறது ஆனா அக்ஷரம் அக்ஷரம் ஆந்திரல்லாம் நிறைய பெரியவா சொல்லாத சப்ஜெக்டே கிடையாது இப்படி தனுஷையும் அஞ்சு பானங்களையும் பாசத்தையும் அங்குஷத்தையும் வச்சிருக்கக்கூடிய அம்பா எங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து இந்த காமாட்சி அனுகிரம் பண்ணும் புரோமதித்து ஆஹோ புருஷிகா புரஸ்தாத ஆஸ்தான் எங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து கண்ணுக்கு முன்னாடி தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிற புரஸ்தாத புரஸ்தாதுன்னாடி அம்பாள் தர்சனம் கொடுக்கணும் ஏன் இப்படி பதம் போட்ட இப்படி அம்பாள் தர்சனம் கொடுக்கணும்னு எல்லாரும் பிரார்த்திப்பாளா எல்லாருக்கும் பிரார்த்திக்கணும்னு தோணுமா அம்பாள் ஸ்மரணமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அந்த ஜீவர்கள் அவளுடைய ஜென்மா வீணா பெடப்படாது அவளுக்கும் அம்பாள் அணுகலும் பண்ணுங்கிறதுக்காக யாரோ நல்லார் ஒருவர் உழையர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் அழகின் ஒரு புண்ண காரியம் பண்ண அவன் உத்தேசம் உலகத்துக்கு முழுக்கிற மாதிரி ஒரு ஆதிசங்கர பகவத் பாதால் பிரார்த்தனை பண்ணி அவளுடைய பல பேருக்கு அம்பாள் தர்சனம் கிடைக்கணுமே ஒரு பிரகலாத உத்தேசம் பண்ணி எப்படி பரமதுஷ்டனானா இரண்டு நிருசிம்மூர்த்தியோடு தரிசனம் கிடைச்சதோ பல நாள் தரிசனம் கிடைக்குதுமே அப்படிங்கிற கருணியால் தான் புரஸ்தாஸ்தான் அவள் யாரு புறமசி தூர் ஆகோ புருஷிகாருஷிகா அப்படின்னு ஒரு வார்த்தை பரமேஸ்வரனுடைய மாற்று ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் கண்ணுக்கு முன்னாடி சக்தி வேறு இல்லைங்கிறத அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க ஆகோ புருஷிகாங்க இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா அப்படின்னு சொல்லணும் இட்ஸ் வெரி வெரி புயர் சப்ஸ்டிடியூட் டஸ் நாட் இனியம் ஒரு ஈகோ போராதா படுத்தி பாஷையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கோ அது எடுத்துக்கணும் I am also a lover of the English language. I don't know if I'm in my language. I don't know if I'm in my language. And I frequently am absent to that language. That's what I'm saying. But... நம்ம சஸ்காரத்துல இருக்கக்கூடிய பெருமை காரணம் கூட ஜெனரேஷன் அதனால நிச்சயமா இந்த மண்ணு தானே பிறந்திருக்கோம் சம்ஸ்கிருதி நமக்கு கூறணும் நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்ற ஒரு கவி உண்டியம்மே அந்த ஆத்ம இது ஒரு பிரேஸ் பிரிய பிராணோ பகிஸ்தராக அயோத்தியா காண்டம் பிரியப்பிரானோ பகிஸ்தரகா யுத்த காண்டம் இத வால்மீகி ரெண்டு இடத்துல அழகா சொல்ற ஒரே உயிர் வேற வெளியில சாதாரணம் வெளியில உங்களுடைய பாருங்க அயோத்தியா காண்ட அப்ப அந்த ஒரே அந்த வெளியா இருக்கேன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு பாஷ சம்ஸ்கிருதம் ஏன்னா அனகம் வாதி அப்படின்னு கீதையில ஒரு லட்சணம் சொல்லிருக்க சுவாமி முக்த சங்க அனகம்வாதி நான் நான் பேச்சல் கூட நான் சொல்லாதே சம்ஸ்கிருதத்துல நான்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாமலேயே அகங்கிறதுக்குச்சாமி Uh, first person singular nu verapode aham gerdhu implied adhu onnu vera appuram aham nu theliyana solla vendi avashyam illa appdi sondi kudutha oru bhasha samskrudham aduk nee contrast a irukku adhu cultural difference o ennumo adhu reflect panni kaatrudhu indha bhasha namakku namakku therinjoru naal anju bhashaikalukkulla solren english la mathramna upper casing lower casing capital letters small letters gerdhu english la mathramna ithamuliyo samskrudhiyo hindi liyo marathi liyo idalla கிடையாது அது சரி எப்படி இருந்துட்டு போட்டோம் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிற பொழுது கேபிட்டல் லெட்டர்லாம் ஆரம்பிக்கணும் நான் பழைய காலத்து இங்கிலீஷ் பத்தி சொல்றேன் இப்ப அதெல்லாம் இன்டர்நெட் வந்தாலும் வந்து கேபிடல் லெட்டரே அடிவோடு போயிடுச்சு எல்லாம் ஸ்மால் லெட்டர் இவனுக்கு இமெயில் அட்ரஸ் பத்தி ஸ்மால் கேசிங் தான் அது அண்டர் ஸ்கோர் ஒன்று இருக்கோ இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஃபிளாப் ஆயிடும் அண்டர் ஸ்கோரை வச்சு ரொம்ப பேர் பண்ணி போயிட்டு இருக்கா ஏன்னா எல்லாம் கேபிடல் லெட்டர்லாம் ரொம்ப பேர் பழக்கத்தையும் விட்டுப்படுத்து நாம ஏதாவது போய் தமிழ் இன்னைக்கி அவளைக்கு அபூர்வமாக ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்க முடியாது வந்ததுனாக்க இந்த பழைய ஞாபகத்தில் கேபிடல் போட்டாக்க ஓஹோ இவர் வந்து மியூசிய ட்ரெயினர் பீஸ் நினைச்சுவா அது பழைய காலத்தில் ஒரு கிராமட்டிக்கல் ஒரு கன்வென்ஷன் அப்படின்னா சென்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கணும் இல்லாமல் அவசியமும் இல்லாமல் சென்டென்ஸ் ஆரம்பத்திலயோ நடுவதையோ கடைசியிலோ எங்க வந்தாலும் சரி ஒரு ப்ரோ நோனுக்கு மாத்திரம் எப்போதுமேபிட்டல் அதுவே சேர்ந்த ஒரு வார்த்தையில வரும்போது அது அது அது கேபிட்டல் போட்டு வெளியூடிய <laughs> ஒரு பாஷை குறைக்கிறதுக்காக இல்லாம நாம மாத்த முடியுமா இங்கிலீஷ் கிராமரை ஊ அருவிடாது எழுதற போது கரெக்டா எழுதணும் அப்படிதான் எழுதணும் அப்படி ஸ்கூல்ல படிக்க கூட போய் இங்கிலீஷ் காம்போசிஷன் ஏதாவது உபன்யாசிட்டு மாமா சொன்னாரு அதனால எழுத போது கரெக்டா தான் எழுதணும் ஆனா வித்ஷியஸ்னஸ் இது எழுத்தோட நிற்கட்டும் மனசுல உள்ள வந்து இந்த ஐ பறவைடாகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற ஸ்மரணம் இருக்கணும் எங்க எதை கிரகிச்சுக்கணும் எந்த இடத்துல ஐ சொல்லணும் சொல்லணும் சுழமியத்துல ஆயாலும் சொல்ல முடியாது இருக்கலாம் ஆனா எப்ப வேலையை கொடுப்போம் அங்க சொன்ன இடத்துல யூ ஹாவ் அகாம் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல ஆனா வெளியில என்ன சொல்றோம் அப்படிங்கறத விட உள்ள என்ன பாவம் இருக்கு முக்கியம் பண்ணிப்பா இருக்கும் ஆனா உள்ளூர் ஈகோ இருந்தது கிடையாது அகம் வேட்மி அகம் வேட்மி மகாத்மா சொன்னார் இதெல்லாம் கோவிந்த மாசுவாமி சொல்லுவா அகம்பேதமியா அவர் அகங்காரத்தோட இருந்தார் அர்த்தமா சொல்லி சொன்னார் கிடையாது அர்த்தமா மம கஷேமம் குரு கோப கஷேமம் குரு கோபால நாராயண சோதான் அவருக்கு இல்லாத ஒரு பணிவு நமக்கு வந்து அவருக்கு அர்த்தம் தெரியாம நாம் அதை பண்ணிமம்மா அவர் பாட்டு மகான்கள் கிடையாது பல ரத்னங்கள் வரும் மமக்ஷேமரு அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு மனசில் வராதபடி காப்பாற்றியது ஒட்டிக்காம இருக்காது அம்பாளு பிரார்த்தனை அவளை தியானம் அந்த மாற்று அந்த ஈகோ வந்து நம்மளை ஒட்டிக்காமல் இருக்கிறது கையில தனுசனுசு என்ன ஒவ்வொரு பெரிய விஷயத்தை சொல்ற நாலு கையில வச்சிருக்க கூடிய நாலு விஷயங்களும் பெரிய விஷயத்த சொல்லக்கூடியதாக இருக்கு தனுஷ வச்சிருக்க அது எந்த தனுஷனா மனோரூபே கோதண்ட அத்ரத்துடைய சாரம் லலிதா சசாமம் அது அப்படி பதம் அர்த்தம் நினைச்சு அப்படியே அது ஈடுபிட்டு பெட்டா நீதி சொன்னேன் பாருங்க அந்தர்முக சமாராஜியம் என தாண்டாது உத்தம கிரந்தம் அது போய் லயிச்சு பண்ணி அப்படின்னு பண்ணணும் மனோரு பெற்றுக் கொடுத்து மனசா இருக்கக்கூடிய கருந்து விரத கையில வச்சுருக்காரு காமாட்சி இது காமாட்சி காமன் சொல்லக்கூடிய மன்மதம் காமாட்சி ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கு இந்த கரும்பு ஏன் இப்படி வச்சிருந்துருக்க அப்படின்னா தாக்குற பொழுது மனசான் தாக்கிறான் மன்மதம் தான் மோகத்துக்கு காரணம் மோகம் சோகம் மனசுடைய கர்மம் கீழே சொன்னேன் இரண்டாம நினைக்கிறான் மனசை கலர்ந்து நினைக்கிறான் மண்மதன் வந்து மனசை கவர்ந்து விட்டான்னா அது பெரிய சிரமத்தை கொண்டு போய் விட்டுடும் அப்புறம் மனசுக்கு சாந்தியே இல்லை மண்மதன் வந்து பாதிச்ச மனசு ஒரே அலபாங்க நிம்மதி இல்லாமல் தான் இருக்கு சரி என்ன பண்றது திருடம் வந்துருவா ஆற்றுல இருக்கக்கூடிய நகை வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு லாட்டர் எடுத்து பேங்கில் கொண்டு போய் வச்சு விடலாம் இந்த மனசை கொண்டு போய் எங்க வைப்பேன் அது பிசிக்கல் அசெக்டா இருந்தாக்க எங்கயாவது வைக்கலாம் பிசிக்கலா இல்லாத ஒரு மனசுங்கிறது எல்லாத்துக்கும் மேல இருக்கு எந்த மொடாலிட்டிக்கும் கட்டுப்படாத ஒரு வஸ்துவா இருக்கு எதுக்குமே கட்டுப்படாமல் ஒரு வசுவா இருக்கு யாருடைய மனசையும் யாருக்கும் கொடுக்கறது இல்ல கொடுக்கவும் முடியாது ரொம்ப மகான்களா இருக்கிறவா பகவானுக்கு அர்ப்பணம் மனச நம்ம மாதிரி இருக்கிறவா மனச வரபோது வேற எங்கயும் வைக்க முடியாது மன்மதன் கீழ போய் மாட்டிக்காம எப்படி பாதுகாக்கிறது அது காமாட்சி சொல்ற அம்மா அப்பா பொருவம் ஏமாந்த திருடாம போயிட்டான்னா உனக்கு அப்புறம் நிம்மதி கிடாம இருக்கும் அவன் மரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இந்த மனசை கொடுத்துடும் எல்லாம் எல்லாம் அப்புறமா போயி கண்ட சூரியம் பண்ணி பிரயோஜனம் இல்ல மன்மதன் வந்த மனசு ரொம்ப மன்மதன் வரத்துக்கு முன்னாடி அந்த மனச கொடுத்துடும் அம்பாள் சொல்ற அம்பாளுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய பகவானும் கீதையில உபதேசம் பண்ற போது இதுதான் சொன்ன ரெண்டு இடத்துல சொன்ன ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் ரெண்டு இடத்துல பக்தா பூர்வார்த்தம் காம உத்தரா மாதம் ஒன்பதாவது அயத்தில் பதினெட்டாவது அமெய் வைஷியம் அயத்தில் சர்வர்மாக்கு முந்தினம் இது மன்மனாபவ மத் மனச எங்கிட்ட கொடுந்தான் கேட்கிறெல்லாம் அப்புறம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்துன்னா பணத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கா எந்த ஒரு காசா இருந்தாலும் சப்போர்ட் நாலு மாரி பார் எனி குட் காஸ் நிறைய ஆள் இருக்கா செக் ஆவோ கேஷாவோ குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா சரீரத்தால் அத்தனை பேர் தயாரா இருக்க மாட்டா இருந்தாலும் கொஞ்சம் பேராவது தேடுவா ஒரு லட்சி சொன்னாக்க ஒண்ணுமில்ல ஒரு பத்து யாராவது வராம பகவத் சுரூபத்திலேயே ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்தி வச்சா மனசுமே அடையாமல் இருக்கணும் மலை இருக்கணும் ஒரு மழை பெஞ்சுனா புயல் காத்தடிச்சதுனாக்க மரங்கள் எல்லாம் ஆடும் பெரிய புயலான மரம் கூட உன்மூலனப்படும் மழை உன்மூலனப்பட்டது உண்டாத்தாலும் அடிச்சாலும் மழையானது ஒரே ஸ்திரமா இருக்கு அதனாலதான் அதுக்கு ஆச்சலம்னு வேறு அந்த மாதிரி ஆசையும் கோபமும் பயமும் பெரிய புயல் காத்தாட்டமா வீசினாலும் எவனுடைய மனசு அசைவில்லாமல் ஸ்திரமா இருக்கோ அதுவும் கடைசி தருணத்துல அவனுக்குதான் பரமசாந்தி ஏற்படுவதுன்னு பகவான் கீதையில பிரயாண காலே மனசா அச்சலேன்னு இதுவா எடுத்து முப்பத்தி ஒரு உபன்யாசத்துல சொல்ற அந்த கடைசி தருணத்துல அச்சலமா மனசு இருக்கணும்னா இப்பல இருந்து தப்பே பண்ணாம இருந்தாதான் அப்ப அச்சலமா இருக்கும் மனசு வாஸ்தவா ஏன்னா மைண்டுடைய கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது it is the only genuine philosophy baaki madhangal alla philosophy na solladala it is only theology couchness philosophy or siddhanta mata turi siddhanta shobra very ee panni paakkaradukku vayillai advaita shastrana shanna vedanta unda it can be verified in the experiment conducted in the laboratory of your own mind and in the final analysis that laboratory of the mind itself must be destroyed for the final ultimate anubhava apdi sindikudakapudi or siddhantam advaita siddhantam manas apdi analyze panni paarungo nam apdi ekantama irukku kudusameyathla sarasameyathla palaya nyanamgal la vandide irukum manasla thappada kadiyamna vera yaarukkum theriyama oora mulukaye mathram adengayadu poi kutchindeyaan irukum for people who have a consciousness சில பேர் கொலை பண்ணலாம் அந்த பண்ணீங்க அப்படின்னு எதுடா பெரிய துக்கம் அப்படின்னா ஆச்சாரியா பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில ரகசியமா பண்ணின தப்பு இருக்க அதனால பெரிய சந்தியம் அப்படின்னு மார்பல வந்து ஈட்டி பாயிர மாதிரி பாஞ்சு மனசு குத்தின் ரகசியமா யாருக்கும் குத்திண்டே இருக்கும் தப்பு பண்ணாமல் அது கடைசி திருநத்துல அப்படி ஸ்திரமா இருக்கணும் மனசானது பகவான் போய் ஸ்திரமா நிற்கணும் பிரயாண காலையே மனசா அச்சலேன அந்த மனசதான் கொடுக்க சொல்றாள் மனசை கொண்டு போய் பகவான் ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு பணத்தை கொடுத்துதான் பகவான திருப்தி பண்ண முடியும்னா பணக்காரர்களுக்கு மாத்தம் தான் சுவாமி அப்படின்னு ஆயிடுமே ஆனா அவனுக்கு ஏழை பங்காளம் தான் வேறு சுவாமிக்கு ஏழை பங்காளம் தான் சுவாமிக்கு வேறு வீரபந்து அப்படியெல்லாம் வீர வச்சிருக்க பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் இல்லையா பழமையாழியா இருக்கக்கூடிய கொச்சை பகவான் பரமானுகிரம் பண்ண அதனால மனசை கொடுக்கறதுதான் பகவானுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மனசை எங்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு அது கரும்பு வில்லாட்டமா தன் கையில வச்சிருக்காள் அம்பாள் மனோரூபெக் கோதண்டாய இன்னொரு கையில அஞ்சு பானங்கள் பஞ்ச தன்மாத்திரை சாயகா அஞ்சு தன்மாத்திரைகளை அஞ்சு பானங்களா வச்சுருக்கம் தன்மாத்திரைனா ஒவ்வொரு பூதத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மைக்கு தன்மாத்திரை பேரு பிருத்திக்கு இருக்கக்கூடிய கந்தம் அப்புறம் ஜலத்துக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை ரசம் தேஜஸ் அக்னிக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை ரூபம் அதனாலதான் கண்ணால் ஒரு அக்னியை பார்க்க முடிகிறது இத்தனை அடியும் உயரத்துக்கு கிளம்பிட்டு ஹோமகுண்டத்தில் இருந்து சொல்ல முடிகிறது வாழவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பர்ஷம் மேல காத்துப்பட்டதுன்னா தெரிகிறது அது அனல் காத்தா தென்னல் காத்தா குழுமையான காத்தா தெரிகிறது வித்தியாசம் இடைவெளியில இருக்கக்கூடிய சப்தமானது அவ்வக்தமா இருக்கு அது வியமா வரும்போது காதார கேட்க முடிகிறது இந்த சப்த ரூபரசம் சொல்லக்கூடிய அஞ்சும் அஞ்சு தன்மாத்திரைகள் இந்த அஞ்சு தன்மாத்திரைகளை அஞ்சு அம்பா வச்சிருக்க அதாவது இந்த மன்மதன் பிரயோகம் பண்றான் முதல் சுலோகத்துல பஞ்சரிஷிக்காக கிட்டத்தட்ட இந்த அஞ்சும் இருக்கு புஷ்பத்தானமா போடுறான் புஷ்பமானது ரொம்ப மிருதுவா இருக்கு தொடர்றதுக்கு வெரி சாப்ட் டக்ஸ் அதனால ஸ்பர்ஷங்கிறது அது அடங்கி போயிடுத்து புஷ்பத்தை கண்ணால் பார்க்க முடிகிறது ரூபம் இருக்கு அந்த பூ ஷேப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா மஞ்சளா இருக்கான்னு கலரை பார்க்க முடிகிறது ரூபம் இருக்கு என்ன ரூபம் வரைஞ்சு காட்ட முடியாது டயக்ராம் போட காட்ட முடிகிறது அதனால ரூபம் இருக்கு அதே மாதிரி புஷ்பத்துக்கு ரசம் இருக்கு அதுதான் தேர் புஷ்பத்திலேருந்து ஒழுகக்கூடிய தேர்ந்தான் ரசமா இருக்கு புஷ்பத்துக்கு கந்தம் இருக்கு அதனால தான் வாசனை புஷ்பம் தெரிகிறது சில புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு மைல் தூரத்திலேருந்து அந்த வாசனையானது வீசுறது நாம் அர்ச்சனை பண்ற போது நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பையாமி பரிமளம் அப்படின்னு ரொம்ப அழகா பரிமளம் தான் நல்ல வாசனை நடத்தும் அந்த சுகந்தோடு கனகாம்பரம் புஷ்பங்கள் தான் அர்ச்சனை பண்ண புஷ்பான சமர்ப்பியா பரிமளம் ஒரு விஷயம் ஞாபகம் வருது சொல்றேன் தனியா சொல்ல போறது இல்ல இந்த அத்வைதாஸ்திரத்துக்கு ஆதாரமான கிரந்தங்கள் பல அதுல பிரஸ்தானூத்திரத்துல ஆரம்பிச்சு பரிமளம் பர்யந்தம் அஞ்சு கிரந்தங்கள் இது அவசியம் படிக்கணும் வேதாந்த சாஸ்திரம் படிக்கணவா பரிமளாந்தம் படிக்கணும்னு சொல்லுதா ஒரு வார்த்தையா சொல்லூனால்தான் சூத்திரம் அதை விரிவுபடுத்தி சொன்னாதான் நமக்கு புரியும் அதனால அதுக்கு பகவத் பாதியம் வாசஸ்பதி அப்படின்னு ஒரு பெரியவர் அந்த பாஷ்யத்துக்கு ஒரு பண்ணார் அதுக்கு பாமதி அப்படின்னு பேரு ஏன் அப்படி பேரு வந்ததுன்னா ரொம்ப ரசமான கதை அவர் என்ன பண்ணா அதுலயே அந்த வித்தே அவ்வளவு மூழ்கி போய் எ பல வருஷங்கள் ஓடி போயிடுத்து அவருக்கு ஒண்ணுமே தெரியல எல்லாத்தையும் முடிச்சு மங்களம் எழுதி முடிச்ச படம் திரும்பி பார்த்தா பத்னி அவ மகா உத்துணி இவருக்கு யாராவது தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு பல வருஷங்களா பக்கத்து இருக்கா ஆனா ஒரு வார்த்தை நீங்க எழுதினேன்னு கேட ஒரு வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணல குடும்ப ஞாபம் அவர் பண்ணக்கூடிய புரிஞ்சுக்க முடியறதோ இல்லையோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கப்படாது அப்படின்னு இருந்த பல வருஷங்கள் ஓடி எடுத்து திரும்பி பார்த்த நீ எப்ப வந்தா நீங்க எழுத ஆரம்பிச்சிருக்கேன் பெயரை பாமதின்னு பேரு அதனால அந்த புத்தகத்துக்கு பாமதின்னு வாசஸ்பதி விஸ்வராவுடைய பாமதியின்னு பேரு பானுஷன்னா பிரகாசம் மதியினா புத்தி பிரகாசமான புத்தியோடு இருக்கிறவா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சிரமமான விஷயம் அது அதுக்கு பின்னாடி வந்த ஒரு அமலானந்தர் ஒருத்தர் அவர் ஒரு மகான் அவர் நிறைய தத்துவங்களை அடக்கி இருக்க இந்த கல்பத்தரு பர்ந்த ஐநூறு வருஷங்கள் கல்பத்தரு மட்டும் தான் இருந்தது பதினாறாவது நூற்றாண்டு பிரதானமாக வாழ்ந்த பரமேஸ்வரர் அம்சாவதாரமாக சொன்ன அப்பை தீக்வார் இந்த கல்பதுரு பரியந்தும் தன் தகப்பனாரா இருக்கக்கூடிய ரங்கராஜாத்வரிய படிச்சார் அது கல்பதுவுக்கு ரொம்ப சுலமா ஒரு வியாக்கியானம் எழுதணும் சாதாரணம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியத்துக்கே புஷ்பத்துல ஒரு நறுமணம் இருந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பவ்ஷத்துக்கு எப்பேற்பட்ட மனம் இருக்கும் அந்த பரிமளம் கமழும்படியா ஒரு வியாக்கியானம் எழுதி அதுக்கு பரிமளம் அப்படின்னு தலைப்பு கொடுத்த அப்பதி சிவா பண்ண வியாக்கியானம் கல்பதுருவுக்கு பண்ண வியாக்கியானத்துக்கு பரிமளம் பேரு பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கருடையதா தெரியலே போதும் இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்கிறது சொல்ல மாட்டேன் சொல்ல அளவுக்கு ஒரு கைவரல் என்ன அவ்வளவுதான் இருக்கா பாரதம் முழுக்க ஒரு கைவரல் வித்வான்கள் இருக்கா அடுத்த அம்பாள் எப்படி அனுகூரம் பண்ண போறாளோ தெரியல இத்தனை எடுத்து வாழ்க்கையை முழுக்க இப்படி எல்லாம் பெரியவா வித்யக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற அவளுடைய சுப்ரீம் சாக்ரிபைஸியாவது நாம ஸ்மரிக்கலாமேங்கிறதுக்காக சொன்னேன் பரிமளம் நல்ல வாசனை நடத்தும் கல்வ விர்க்கத்திலேருந்து வரக்கூடிய வாசனை ஒரு நறு கமல் முடி அப்படி வேடிக்கை அதுக்கு கண்டனம் பண்ணிவிட்டாலும் கண்டனம் பண்ணிருக்காரு அப்பீதி வாழ்க்கை சொன்னே மூக்க முடிந்தோம் நறுமணத்தை தாங்க முடியல மூக்க முடிந்தாரா அதனால பரிமளம் தான் நல்ல வாசனை அர்த்தம் நல்ல வாசனை புஷ்பத்துல இருக்கு அது மூக்க கவரக்கூடியதா இருக்கு அதுதான் கந்தம் கந்தம் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள்ல ஸ்பர்ஷம் இருக்கு புஷ்பத்தை முருக தொட முடிகிறது ரூபம் இருக்கு கண்ணால பார்க்க முடிகிறது அதே மாதிரி ரசம் இருக்கு தேன் ஒழுகிறது கந்தம் முகந்து பார்க்க முடிகிறது சப்தம் ஒண்ணுதான் இல்ல புஷ்பத்துல தேன் பண்ணக்கூடிய வீண்காரமே சப்தத்தை ப்ரொவைட் பண்ணது அவன் இந்த அஞ்சைய வச்சுதான் இந்த அஞ்சு அஞ்சு இந்திரியத்தை தாக்கக்கூடியதா இருக்கு சப்தம் வந்து காதை தாக்கிறது ரூபம் வந்து கண்ண கவரது கந்தம் மூக்க இழுக்கிறது ஒவ்வொரு இந்திரியத்தையும் கவரத்துக்கு ஒவ்வொரு வஸ்துவை வச்சிருந்து அவன் யுத்தம் பண்ணதுக்கு கிளம்பி போறான் அவன் வந்து இப்படி பஞ்ச இந்திரியங்களையும் ஆக்கிரமணம் பண்ணிவிட்டான்னா உன்ன அந்த பஞ்ச அவனுக்கு வசமா போகாமல் ரஷிக்கிறதுக்கு இந்த பஞ்ச தன்மாத்திரைகளையும் எங்கட்ட கொடுத்துருக்காக அவனை எதிர்த்து நான் யுத்தம் பண்றதுக்கு பானமாக உபயோகப்படுத்திக்கிறேன்னு பஞ்ச தன்மாத்திர அஞ்சு தன்மாத்திரைகளையும் சப்தஸ்பர்ஷ ரூபர சந்தங்கள் அஞ்சையும் அஞ்சு பானங்களாக கையில் வச்சிருந்திருக்க இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் நமக்குன்னு நாம ஒரு சுகத்தை தேடி செய்யணும்னு நினைக்கிற போதுதான் அது நமக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு நம்ம கண்ணை திருப்தி பண்றதுக்காக ஒரு ரூபத்தை பார்த்தா அது இந்திரியத்த இருக்கக்கூடிய ஆசையை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கு நாம நம்ம காதுக்கு திருப்திகரமா ஏதோ ஒரு சங்கீதத்தை கேட்கணும் ஒரு கிராமியமான சுகத்தை அனுபவிக்கணும் காதால் அனுபவிக்கணும்னு நினைச்சா சோத்திர இந்திரியத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியதா இருக்கு இதுவே அம்பாள் கையில போற பொழுது அது அகங்காரத்தை அடிவோட கடுக்க கூடியதாக போயிடும் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்காதேன்னு தடுக்கிறாஸ்திரத்தில அம்பாள் பிரசாதமா அனுபவி இந்திரிய சுகமா அனுபவிக்காத இந்த ஆட்டிடியூடு இட் மேக்ஸ் அது மனசாந்தப்படுத்தும் ஒன்னும் அலபாயும்படியா செய்யும் அலபாயும் அம்பாள் பொழுது மனசாந்தப்படுத்துறது இது ரொம்ப அழகா சொன்ன ஆச்சாரிய விவேக சூடா அப்படின்னு ஒரு இடத்த சொன்ன எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் பரம காமகனா இருக்கா எத்தனை காமகனா இருந்தாலும் அம்மா விடத்துல போற போது அவனுக்கு காம அடங்கதானே அடங்குங்க விற்பி குண்டதி மாதரி அப்படின்னு ஒரு காலசுலோகம் சொல்லிருக்காரு விவேகூராமணியில சொல்லிருக்க அதனால அம்மாவா பாத்துட்டா மனசுல விகாரம் இல்லையா சாந்தம் நீ ஸ்திரீ ரூபம் பார்த்தா மனசுல விகாரம் நீ கண்ணால பார்க்காரி பார்த்துட்டா கஷ்டத்தை செய்திகள் காதல வந்து விட் அதுக்கு கிளேசமாக தெரிஞ்சுக்காம இருக்க நிம்மதியாக தான் நினைக்கிற பேருக்கு செலவு இல்ல யூ ஆல்சோ பே வித் அதே மாதிரி நீ உனக்கு ருச்சியா இருக்கு அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி ஒரு சாப்பிடறது வினயத்தை ஏற்படுத்தும் சுருக்கமா சொல்ல போற பொழுது நமக்கு ஒரு அலங்காரம் பண்ணினா அது அலங்காரத்தை கொடுக்கும் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா அகங்காரத்தை கெடு ஒரே ஒரு அக்ரம் தான் அது அகங்காரத்தை கொடுக்க கூடியதே அகங்காரத்தை அவள் கையில மாறபொழுதும் அதனால இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பர்சூபரச கந்தங்கள் பஞ்ச இந்திரியங்களால் நீ அனுபவிக்க கூடிய அவ்வளவையும் நீ உங்களை வச்சிருந்த அனுபவிக்கணும்னு நினைக்காத என் கொடுத்துடு இது பானமா போயிடுறது உன் இருந்தா உங்கிட்ட இருக்கூடிய இந்த அனுபவிக்கூடிய தன்மையே உனக்கு எதிர்ப்பா ஆயுதமாட்டமா மன்மதன் உபயோகப்படுத்தறான் உன் கையில வச்சுக்காம எங்கிட்ட கொடுத்துட்டபடி நான் லட்சு இப்படி ஒரு கையில பஞ்சபானங்களை வச்சிருக்க மனோ ரூபுண்டாச்சன் அப்புறம் இன்னொரு கையில பாசமும் ஒரு கையில் அங்குஷமும் இருக்கு அது என்ன பாசம் இருக்கக்கூடிய பாசத்தை கையில் வச்சிருக்க எந்த ஒரு வஸ்தூ ஆசிரிச்சாலும் அது பாசத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது ஆசரிச்சா உடனே பாசம் வரந்து நம்ம குழந்தை அந்த குழந்தைக்கு ஏதாவது அமெரிக்காவில் இருக்க அந்த குழந்தைபட்சம் இல்ல சார்தம் எல்லாத்தையும் விட்டு போய் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தோணுது உடனே பாசத்தை ஏற்படுத்துறது அப்புறம் அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா கூட தோண மாட்டேங்குறது பாசம் தான் உடனே பாசம் ஆசை என்ற பாசத்தை கையில் வச்சிருக்காள் அம்பாசன் இருக்க முடியுமா என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் துக்குதாள இருக்கு வழிபரா அதுவும் ஆசைதான் சுலாபானம் வேற கட்ட ஆசை அதனால நீ இன்னும் நாங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொல்றேன் இப்ப எப்படியும் ஒரு ஏழு எட்டு நிறுத்தி வச்சு தான் இந்த அம்பாளுடைய சங்கல்பத்துல அப்படி எல்லாம் ரவுண்ட் முடிஞ்ச உடனே டக்குனு உள்ள காசு பண்ணி வர முடியாது கிரமதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வந்து ஆகணும் வெளியில போறதுக்கே வெளியே தேடி உள்ள வரவே முடியாது அதனால எல்லா ஒன்னாகாது நல்ல விஷயத்துல ஆசையக்குள்ளோ கெட்ட விஷயத்துல ஆசை வைக்காமல் நல்ல விஷயத்துல ஆசையும் ஆசையில்லாம இருக்க முடியல ஆசைய அறுத்துக்கு இருக்கிறது ஆசை அருமின் ஆசைகருமின் ஈஸ்வரோட ஆகினும் ரொம்ப உயர்ந்ததில்லை ஒன்னால் ஆசையை அறவே விட முடியல நல்ல விஷயத்தில் அந்த ஆசையை திருப்பி விடு அது பாசம் ஏற்படட்டும் எடுத்து காட்டுற இன்னொரு கையில அங்குஷம் அந்த அங்குஷம் குரோதமா இருக்கக்கூடிய அங்குஷத்தை கையில வச்சிருந்து ஜுவலிக்கிறார் குரோத ஆகார அங்குஷ உஜ்வலா நாலு வார்த்தைகள் சேர்ந்து ஒரே சமஸ்தரமா குரோதா அங்குஷ உஜ்வலா அப்படின்னு ஒரு நாமாவாக வரது கோபம் சொன்னா உடனே தாபுற சேர்ந்து வருது கோபம் தான் உடனே தாபந்தான் எவ்வளவுதான் நியாயமான கோபமா இருந்தாலும் ஜஸ்டிஃபைட் ஆங்கர்னு சொல்றாள் சொல்றாள் அப்படி எல்லாம் ஏற்பட்டா கூட அப்புறம் கோபத்துல ஏதோ எக்ஸ்ப்ளோட் ஆயிடுறான் அப்புறம் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாந்தமா சொல்லியிருக்கலாமோ அப்பறம் மனசுல தோணுறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தோணுது இருந்தா தோணும் சம்ஸ்காரம் இல்லைன்னா அதுவும் தோணாது கோபத்துக்கு அப்புறம் தாபம் வரவே இட்ஸ் அண்ட் இண்டிகேஷன் நீ பண்ணது தப்புன்னு நினைக்கிறதுனால தானே தாபம் வருது தாபமே இல்லாமல் இருந்தாக்க சார் எனக்கு தாபமே வர்றது கோபம் மாத்திரம் வந்தது ஆப் திஸ் அப்படின்னு நினைக்கப்படாது சஸ்காரம் குறைச்சல்னு அர்த்தம் சம்ஸ்காரம் நல்லா இருக்கிறவனுக்குதான் கோபம் வந்தா தாபம் வரும் கோபம் தாபத்தை தான் கொண்டு போய்விடும் அதுவும் சந்தேகமே கிடையாது அதனால கோபத்தை அங்குஷமா பெரிய யானை அடக்கிறதுக்கு அதாவது கோபமான பிரம்மாண்டமான கோபமா இருக்கு அந்த கோபத்தை துர்குணங்கள் எல்லாம் யானை காமத்தை வந்து நல்ல விஷயத்தில் காமத்தை கோபத்தை கெட்ட விஷயத்தில் காட்டு மேல திருப்பி வித் யுவர் டோன்ட் பி ஆங்கிரி வித்ஸ்ரி வித் யுவர் பேட் குவாலிட்டி உங்ககிட்ட என்ன தோஷம் இருக்கோ தோஷத்து மேல அந்த கோபத்தை காட்டு கோபம் தலை தூக்கி இருக்கிற போது என் மனசாந்தி கேக்கட்ட நீ பாதி ஆட்டமா நீ வந்து என்ன பண்ற மாதிரி ஒன்னு சொல்றேன் கோபத்தை வேற ஒருத்தனை துளைக்கிறேன்னு ஆரம்பிக்காத யாராட்ட எந்த தோஷம் இருக்கோ பொய் சொல்லக்கூடிய தோஷமும் தண்டு இருந்தது சோம்பேறி தோணும் தண்டிருந்தது கபடமா பழகக்கூடியது எந்த தோஷம் இருந்தாலும் இந்த கோபத்தை காட்டி தோஷத்தை கிள்ளி எறியதுக்கு இந்த கோபத்தை ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தணும் நம்ம இடத்துல இருக்க தோஷம் மலையாட்டமா குவிஞ்சு கிடக்க கொஞ்ச நெஞ்சமில்ல தோஷம் அதனால்தான் பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லயே ரொம்ப பெரிய மிருகம் யானை யானை போதுக்காக அந்த யானை அடக்கிறதுக்கு அங்குஷம் கோபம் அது எப்ப அந்த அங்குஷம் நம்முடைய தோஷங்களை எல்லாம் இந்த கோபம் அங்குஷம் எப்ப ஜெயிக்கும் எப்ப அடக்கும் நம்ம கையில் கோபம் இருக்கிற அது ஜெயிக்காது கோபத்தை என் கையில நிமித்தான் இருக்கும் சமர்ப்பணம் அந்த கோபத்தை போய் பிரயோகம் பண்ணு அது உதாரணம் உபாயமா காமமா இருக்கக்கூடிய ஆசைங்கிற பாசத்தை ஒரு கையிலையும் கோபம் என்ற அங்குஷத்தை ஒரு கையிலையும் வச்சிருந்திருக்கக்கூடியவனாக மனசா இருக்கக்கூடிய கரும்புகள் ஒரு கையில சொல்லக்கூடிய அஞ்சு பானங்களாக ஒரு கையில பாசத்தை ஒரு கையில கோபமாக அங்குஷத்தை ஒரு கையில இப்படி நாலு கைகள்ல தனுஷையும் பஞ்ச பானங்களையும் பாசத்தையும் அங்குஷத்தையும் வச்சுண்டு சரதூல இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன போல திவ்யமான முகாரகந்தத்தோடு கூட ரொம்ப மெலிந்த இடைபாகத்தோட அந்த இடைபாகத்துக்கு மேல போட்டு இருக்கக்கூடிய காஞ்சி எப்படியும் ஒன்னோடு ஒண்ணு அந்த முத்துகள் உடச்சிடும் போது சப்திக்கக்கூடிய காஞ்சி துவனியோடு கூட பரமேஸ்வருடைய மாற்று வடிவமா இருக்கக்கூடிய அம்பாள் இந்த காமாட்சியா இருக்கக்கூடிய பரதேவத்தை அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தை அவளுக்கு சமுதாயிக்கு பாடிட்டு இருக்கக்கூடிய ஸ்திரிகள் எப்படி தெரிஞ்சு விட்டா போல இருக்கு அவளோட அந்த ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு பாடிட்டு இருக்கிற பொழுது அம்பாள் இப்படி எல்லாருக்கும் தர்சனம் கொடுக்கட்டும் பெரிய உத்தமமான ஒரு அனுகிரகம் அந்த அம்பாளுடைய வாசஸ்தானம் என்னங்கறத நாளைக்கு மேல தொடர்ந்து பார்ப்போம் கொண்காச்சீ கரிக்களபுன பரிக்ஷீண மத்திய பரிணந்திரலு பாஷம் ஸ்ரீமப்ப யதாயகரே வீர வர அபயதாயகரே இந்த கையால காலால வர வரப்பிரதானம் நீ சொன்னாலும் சில இடங்கள்ல அம்பாள் மாயரா அபயாம்பிகா நம்பளுக்கு பேரு அபயத்தை கொடுக்கக்கூடியவள இருக்க வரப்பிரதானம் பண்ணக்கூடிய சுரூபினியா இருக்க அந்த கையால காட்டக்கூடிய முதிரையே இந்த ஸ்லோகத்தை துமி துமிரோ முக்கீகி மய ஜயமீஷா சுரமதிமைலுஷோஷரேஷமுத்தூஷக விபூஷணுமீ முமதிஷுதான வாத்துரநாத்தன அனந்தமாக்கமிரீத்தோத்தேஸ் நிகா வாத்தலே சர்வா நீ நாயண நாராயண நாராயண நாராயண ந ாயண நாயணாயண எணுத்தனன பரிக்ீ மரிணரச்சந்திரவா தனுர் பாசன் புர ஆஸ்தம் நி ஆகோ புருஷிகா ஞானாம்பிக்கையான பரதேவதையுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணய்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் இந்த சவுந்தர்லிக்கு எந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் நாயகி என்பதை ஆச்சாரியால் எப்படி ஏழாவது ஸ்லோகத்தில் பேர சொல்லாமல் சொல்றார் அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்து அதோட பூர்த்தி செய்தோம் காஞ்சியில் பிரகாசிக்கக்கூடிய அம்பாள் காமாட்சி தான் காமேஸ்வரியா அம்பாள் தான் இந்த சவுந்தரடிக்கு நாளைக்கு என்பதை ஸ்பஷ்டமா திட்டவட்டமா இந்த ஸ்லோகத்தில் காமாட்சியின் பேர மாத்திரம் சொல்லாமல் திட்டவட்டமா சொல்லிவிட்டார் ஷரத்து இருக்கக்கூடிய சந்திரனை போல திவ்யமான முகத்தோடு இருக்காள் அம்ப சந்திரனை போல முகத்தோடு இருக்காள்னா அதுல பலவிதமான சாமியங்கள் இதுக்கு எப்படியாவது அந்த ஸ்லோகத்தை ஓரளவுக்கு முடிச்சுடணுங்கிறதுக்காக ஆனா கூட ஒரு வழியா முடிச்சுடணும் விட்டு மேலே எட்டாத ஸ்லோகத்துக்கு போகணும் வாஸ்தவத்தில் எந்த ஸ்லோகத்தையும் முடிக்கிறது கிடையாது என்ன அம்பாளுடைய ஒரு வைபவமானது முடிவில்லாத ஒரு வைபவம் ஏதாவது ஒரு வரம்பு யாராவது கட்ட முடியுமா சந்திரனை போல முகமுடையவள் சந்திரனை போல காந்தி உடையவள் இப்படி எல்லாம் பேசுறது வழக்கம் சாதாரணமா ஒரு பரமாத்ம வஸ்துவ ஒரு பிரம்மத்தை ரெண்டு ரூபத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் ரெண்டு ரூபத்திலையும் உபாதிக்கக்கூடிய ஒரு மரபானது நம்முடைய தேசத்துல அனாதிகாரமாக இருந்து வருதுதான் நாம விஷ்ணுவாகவோ சிவனாகவோ இல்ல அந்த விஷ்ணு அவதாரங்களாக ராமனாக கிருஷ்ணனாக நரசிம்மனாக இப்படி எல்லாம் புருஷ ரூபத்தில் தியானம் பண்றோம் ஸ்ரீ ரூபம் போது அம்பாள்னு சொல்லி அந்த அம்பாள்லயே பல ரூபங்களை புவனேஸ்வரியாக காமாட்சியா மீனாட்சியா சாரதியாக விசாலாட்சியாக இன்னும் ஏராளமான ரூபங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஓரு ரூபங்கள்ல பிரதானமா ஐம்பத்தி ஓரு சக்தி பீட்டங்கள்ல அமர்ந்திருக்கா ஒரு பதினாறு அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்கள் ஆலேந்து ஆரம்பிச்சு அகாபர்யந்தும் பதினாறு உயிரெழுத்துக்கள் அப்புறம் காலேந்து ஆரம்பிச்சு கஷா பர்ந்தும் முப்பத்தி அஞ்சு இந்த அம்பத்தி ஒரு அக்ஷரங்கள் சேர்ந்து அம்பாளுடைய சுரூபம் அகாராதி மாதிரூபிணி அக்ஷரத்துக்கும் அம்பாளுக்கும் இருக்க ஒரு சம்பந்தத்தை பின்னாடி சொல்றேன் சாரஸ்வர பிரயோகம் இந்த சாரஸ்வர பிரயோகம் மூணு ஸ்லோகங்கள் அந்த மூணு ஸ்லோகங்கள் மூணாம் இன்னைக்கு பூர்த்தி பண்ற சங்கீத ரீதியா பூர்த்தி பண்ற போது சவித்ரி வாசாம் பதினேழாவது ஸ்லோகம் ஞாபகம் அந்த பதினேழாவது ஸ்லோகத்தோடு தான் பூர்த்தி பண்றேன் அது பின்னாடி நாலு நாலுக்குள்ளே அக்ஷரத்துக்கும் பாஷிக்கும் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் ரொம்ப விசேஷமா எடுத்து ஆச்சாரியா சொல்லிருக்க அம்பத்தோரு சக்தி பீடங்கள் அம்பத்தி ஓரு பிரதானமான ரூபங்கள் அம்பாள் பிரகாசிக்கிறார் பொதுவா புருஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பேசுற நாம கோடி சூரிய பிரகாசம் என்று வர்ணிக்கணும் பகவான் விஸ்வரூபத்தை காட்டினபோது கீதையில ஒரே இருக்குமோ யுகபத் ஒரே சமயத்தில் உதிச்சா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசமானது கிருஷ்ணனுடைய பிரகாசம் அப்படி இருந்தது எதிபாக சதி சாஸ்யாது பாசஸ்திய மகாத்மனா அப்படிங்கிறார் இதே அம்பாளபதி சொல்றபோது சந்திரனுக்கு சமமாகமா சந்திரிக்க ஒரே விளவலர்னு பிரகாசிக்க கூடிய சந்திரனுடைய கிரணமாட்டமா ஷியாம காசன சந்திரிக்காங்கிற இல்லையாந்திர சமான காந்தி வதனா அப்படிங்கிற ராகேந்திரவதனா சாரு சந்திர கலாதராங்கிற சந்திரனுடைய சம்பந்தப்பட்டு பேசுறதுதான் அதிகமா இருக்கு அம்பாள சூரியனோட சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய வாக்குகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ரொம்ப அபூர்வமா ஆனா அது கூட உச்சியில பன்னெண்டு மணி வெயில் இருக்கக்கூடிய சூரிய திருஷ்டாந்தமா சொல்லி பேசலாம் இருக்கக்கூடிய ஒரே சூரியனா அஸ்தமன சூரியனான்னு காரி பண்றதுக்காக உதிக்கின்ற செங்கதர் அப்படின்னா மொத்தத்துல அம்பாலை சூரியனோடு ஒப்பிட்டு பேசக்கூடியது இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ப்ராமினெண்டா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது உத்யத் பவனம் அது உச்சியில் இருக்கக்கூடிய சூரியனை சொல்லல ஏன் இப்படி சந்தனக்கு துல்லியமாக அம்பாள் பேசி புருஷ ரூபத்தில் பேசுற போது கோடி சூரிய பிரகாசம் பேசியா வித்தியாசம் எந்த கிரந்தங்களை எடுத்து பார்த்தாலும் கோடி சூரிய பிரகாசமாக புருஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மாவை பெண் ரூபத்தில இருக்கக்கூடிய அம்பாலா பேசுற போது சந்திர பிரகாசத்தோட சந்திரனுடைய காந்தியோட சந்திர மண்டலத்தை போற முகத்தோடையோட இப்படிதான் தான் பேசுற உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கிறார் ஆனா சூரியனுடைய பிரகாசத்துவ உஷ்ணம் என்ற ஒரு கராலான ஒரு அம்சம் ஆனது சேர்ந்து இருக்கு இப்படி மணி ஒரு மணிக்கு உச்சியில சூரியன் இருக்கிற போது வெளியில செருப்பு இல்லாமல் கொடை இல்லாமல் வெளியில போக முடிகிறதா இந்த யில போலாம் இந்த மாதிரி மாசத்துல பன்னெண்டு மணிக்கு ரொம்ப ஹிட்டமா இருக்கும் காட்டாலேருந்து ஒரே சாளுக்குள்ள போட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போனா ரொம்ப ஹிட்டமா இருக்கும் இதுல வாம் ஃபீலிங் இப்ப எங்க ஊர் பக்கங்கள்லாம் போனா டிசம்பர் மாசத்திலேயே போக முடியாது காட்டால எட்டு மணிக்கு ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கும் பன்னெண்டு முழு மணிக்கு நிச்சயமா போக முடியாது வருங்காலோட போகவே முடியாது காலுக்கு பிடிச்சு போயிடும் 8 8 இருக்கூடிய ஒரு சூரியன் அங்கே இந்த பிரகாசம் நம்ம கால எடுத்து பூமியில வைக்க முடியல அப்படியே எரிக்கிறது காவுக்க முடியாது செஞ்சு விடுவது அத்தனை உஷ்ணம் இருக்கு பிரகாசம் இருக்கு பிரகாசத்தோடு ஒரு ரொம்ப தாங்க முடியாத பன்னெண்டு மணிக்கு பௌர்ணமி நிலா வெளிச்சுனாக்க ரொம்ப சௌக்கியமா இருக்கு குழுமையா இருக்கு அதனாலதான் சந்திரனுக்கு சீத ரஷ்மி பேரு சூரியனுக்கு சண்ட ரொம்ப பயங்கரமான ரஷ்மியை கொண்ட வந்து ரஷ்மியான கிரணம் அந்த கிரணத்தை சண்டலட்சுமி சீதலட்சுமி இப்படி பிரிச்சு பேசுறது அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே குழந்தை இடத்துல பிரியமிச்சிருக்காள் பிரிகத்துல ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனா அப்பாட்ட கரார் என்ற அம்சம் டிசிப்ளின் அம்சம் அப்படி இருக்கும் அம்மா ரொம்ப பிரேமையே வெடிபடுத்தவள் தாயார் அவர் நிக்ரகம்னா என்னன்னு தெரியாமல் அனுகிரகமே வடிவெடுத்தவள் தாயார் அதனால தாயார் அவள்கிட்ட கராரம் இப்படி எல்லாம் பேசுற பல கிரந்தங்கள்ல பேசுற இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் என்னன்னா அத பின்னாடி வேறொரு ஸ்லோகத்துல சொல்ல சந்திரன் எப்படி வித்தியாசம் பார்க்காமல் நாடு காடுன்னு வித்தியாசம் பார்க்காமல் நாட்டிலேயே தோட்டையுடைய குடிசிய தொண்டமானுடைய பங்களான்னு வித்தியாசம் பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரகாசத்தை வர்சிப்பனோ அந்த மாதிரி யோக குழுவன் யோகியதை இல்லாதவன் என்று வித்தியாசம் பாடாமல் எல்லாருக்கும் அனுகுணம் என்னதுக்காகவே காத்து இருக்க பரமதுஷ்டனா இருக்கக்கூடிய தன் அபகரணம் மன்ன ராவணனு கொண்டு அனுகிராக இப்படி பல சாமியங்கள் அந்த பூர்ண சந்திரனை போல முகத்தோட பரிணதந்திரவதா அப்படி அம்பாட தியானம் பண்றபோது அவள் நாலு கைகளோடு பிரகாசிக்கிறாள் மெலிந்த இடைபாகத்தோடு கூட இடுப்புல நன்னா சப்திக்கக்கூடிய திவ்யமான ஒரு காஞ்சி ஒரு உடையானத்தை எடுத்துக்கொண்டு ஷரத்ருது இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன போல திவ்ய முகத்தோடு கூட நாலு கைகளில் ஒரு கையில கரும்பு வில்லையும் ஒரு கையில பஞ்சபானங்களையும் ஒரு கையில பாசத்தையும் அங்குஷத்தையும் வச்சு பிரகாசிக்கக்கூடிய அம்பாள் கண்ணுக்கு முன்னாடி வந்து எங்கள் எல்லாருக்கும் தர்சனம் பரமேஸ்வரருடைய மாற்றுமா இருக்கக்கூடிய அம்பாள் தர்சனம் பிரார்த்திக்கிறான் நம்ம இடத்துல நாலு விஷயங்கள் இருக்கு மனசுன்னு ஒரு விஷயம் அதே மாதிரி பஞ்சேந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கக்கூடிய சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாஸ்திரிகள் கோபம்னு ஒண்ணும் ஆசைன்னு ஒண்ணும் மனுஷனை கீழே தள்ளக்கூடியதான் இருக்கு மனசானது எப்போதுமே மனசுங்கிறது எப்போதுமே தப்பான மார்க்கும் நான் சொல்லல அதையே சித்தம் பிரசக்தம் அசதாம் பதி சித்தம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மனசு நடத்தும் மனசு லெப்ட் டு இட் செல்ஃப் அசத்தான மார்க்கத்துல தான் போகும் ஜலம் அப்படியே விட்டேன்னா இருக்கோ இட் ஆல்வேஸ் ஹையர் ஜலத்துடைய தன்மையை கீழ் மட்டத்தை நோக்கி ஓடுறது ஒரு பேருந்து நதிக்கி நின்னதா கீழ் நோக்கி ஓடக்கூடியது நதி அப்படின்னு வேறு அந்த மாதிரி இந்த மனசானது கீழ்த்தரமா இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி தான் மனசானது மனசுங்கிற பிரபாகம் மனசு ஒரு பிரபாகம் தான் நதி ஜலத்துடைய பிரபாகம்னா மனசு எண்ணங்களுடைய பிரபாகம் அந்த எண்ணங்களுடைய பிரபாகமானது கீழ்த்தரமான விஷயத்தை நோக்கிதான் போகும் இதுக்கு வேற பிரமாணமே தேவையில்லை உலகத்துல நீங்க எங்க வேணா பாருங்கோ கண்ணத்துல இருந்து பார்த்தேன்னா பிரமாணம் கிடைக்கும் அதுக்கு சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு தொண்ணூறு வயசு தாத்தா படிக்கின்றோம் வெளியில்தான் மனசு போறது மனசு உள்நோக்கி அடங்கிறது இல்லை உக்காந்து சேர்ந்தாப்ல ஜெபம் பண்ணணும்னா முடியல அப்படின்பா ஆனா எங்கயோ கொள்ளு பேருனுக்கு கல்யாணம் இவரையும் சேர்த்து வேன்ல உட்காந்து வச்சு ஏதோ அழிச்சு ஆத்துல பெரியவராக இருக்காரு தேங்காய் கொடுத்தாங்க வேண்டியது அக்ஷய போட வேண்டியது நமஸ்காரம் பண்ண ஆசிர்வாதம் பண்ண வேண்டியது அதுக்காக பெரியவர் இருக்காரு போகலாம் தாத்தா உங்களால முடியாது நீங்க உட்காருங்க நாலு மணி நேரத்துக்கு வந்துடுவோம் எங்கெல்லாம் தனியா விட்டுட்டு போறேன் எல்லாம் முடியும் இவர் கிளம்புறாரு கிளம்புறேன் சுத்தி பாக்கணும் தொண்ணூறு வயசுல ஆசைப்பட மாட்டேங்கிறது ராமநாமா பண்ணலாமே அப்படின்னு அந்த கஷ்டி பிரத்யேகாத்மானது ஆவருத்தமிரிச்சம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இது அதாவது இந்திய வெளிநோக்கி போறதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்ல நீ வெளியில காட்சி பார்த்துட்டு இல்ல பொட்டிக்கு முன்னாடி பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கோ மணிக்கணக்காக உட்காந்து இருக்கா ஒன்னு தெரியல நீ பார்க்காம கண்ணை மூடி உள்ள ஏதாவது பகவான தியானம் பண்ண பாருன்னாக்க ஒரு நிமிஷம் பண்ண முடிக்கிற காது வெளியில கேக்குறதுனாக்க ல எந்தாலும் இருக்கு வெளியில இருக்கக்கூடியா கூட பக்கத்துல ஏதாவது பேசுகா காது போறது இவனுக்கு தன் வேலையில காது போக மாட்டேங்கிறது அதே மாதிரி நாக்கு பல வஸ்துக்களை சாப்பிடுறதுக்கு ருச்சியா சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கு நாக்கு வாழ்ந்தான் நிறுத்தி வைக்கிறது தான் பிரயத்னம் தேவையா இருக்கு நீங்க ஒரு வசுவை பார்க்கவே நினைச்சா கூட பேர் நினைச்சு ஏகாசினிக்கு இருக்கும் நாக்க ஊரில் இருக்கும் இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் அதாவது வெளிநோக்கி போறதுக்கு இந்திரியத்துக்கு ஒருவையா இல்லை மோட்டிவேஷன் தேவையா இல்ல ஆனால் அந்த இந்திரியமானது உள்நோக்கி ரொம்ப அம்மாவுடையா இருக்கூடிய திரும்பி இருக்கும்படியா பண்ணி விட்டார் இந்திரியங்களை அதனாலதான் வெளிநோக்கி பாக்கிறது தஸ்மாத் பராங்க வீடு கட்டுற பொழுது ரெண்டு விதமான பைப்ஸ் எல்லாருக்கும் தேவை ஒன்னும் வாட்டர் சப்ளை பைப்பு ட்ரைனேஜ் பைப் இன்னும் இவன் எங்கேயோ உக்காந்து ஒப்படைச்சுட்டான் அவன் ஏதோ அஸ்ர்தியா அவன் அவனுக்கு மேஸ்திரி நீ பார்த்துக்கணும் அவன் மாட்டல இந்த மாதிரி பல கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கான் மேஸ்திரி ஆரம்பத்தை பார்த்துட்டு இருக்கான் ஏதோ அஸ்ர்தியா மாத்தி போட்டுட்டான் மாத்தி போட்டா அது ஒண்ணும் தெரியல கிருப்பிரவேஷன்லாம் ஆரம்பிட்டு தெரியல கிரப்பிரவேஷன் ஆகி அப்புறம் கொடுத்த அப்புறம் அது வாட்டர் உள்ள வரக்கூடிய வாட்டர் கனெக்சன் கொடுக்கக்கூடிய பைப்பானது அது உள்நோக்கி கொடுக்கணும் அந்த இன்லெட் ஆனது அப்படி உள்ள வரணும் டிரைனேஜ் வெளியில போகக்கூடியதாக இருக்கணும் இது மாற்றி வச்சு ரெண்டும் தகராறுல இருக்கு அப்புறம் மறுபடியும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு எல்லாத்தையும் கொத்தி எடுத்து போட்டு The entire set of prices has to be changed. If you go to the market, it's good. If your stores are favourable, you can live in peace. That's what I can say. If you have to repair it, it's not repair. That's what I can say. That's what I can say. That's what I can say. If you go to the contract, then you can go to the contract. That's what I can say. That's what I can say. உள்ள வர வேண்டிய ஜலத்துடைய வெளியில போய் மனசு தெரிஞ்சதுன்னா டிரைனேஜ் தெரிஞ்சுக்கும் குப்பை தானே சாக்கடை தானே வெளியில போய் மனசு இந்திரியும் சாக்கடை தான் ஆனா யாரோ ஒத்தன் பல கோடிகளோத்தன் அதுல யாரோத்தனதான் சொல்லுது ஏகவசனத்தை சொல்லு கசித்தீரக பிரத்யேகாத் வைச்சது பிரத்யேகாத் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் பிரத்யேகாத்மா சொல்றது பிரத்யேகாத்மான என்ன அப்படின்னா சூக்மத்துக்கும் சூக்மமாக எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த சரீரத்தில் தோல் இருக்கு எங்கோ போய் இடிச்சு விட்டோம் காயம் ஏதோ போட்டு விடுத்த தோல் வயின்று வந்துடுச்சு தோல் பயன்றிடுத்து தோலை பிச்சாச்சுன்னா மாம்சம் தெரியறது மாம்சத்தின் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழம் அழப்பா போய் காயப்பட்டுனா ரத்தம் பேரிட்டு அடிக்கிறது ரொம்ப சிவியர் ஊண்டா இருந்து விடுத்தாக்க அது ரத்தத்தையும் பேர் பண்ணி போன் கூட சில சமயத்தில் தெரியும் பெரிய ஆக்சிடென்டாக இருந்தா போன் கூட தெரியிறது அந்த போனையும் தாண்டி உள்ள போனேன்னா போன் நேரோ அப்படின்னு ஒன்று இருக்கு அப்ப தோலை தாண்டி போனா தாண்டி போனா ரத்தம் எலும்பு எலும்புக்குள்ளே அதை எதை தாண்டி போனா இனிமேல் வேற ஒண்ணு இல்லையோ அதான் சூட்சமா அது சூக்மதரன் நேயம் அப்படின்னு இருக்க எதை தாண்டி போனா எதை விட சூக்மமான வஸ்து ஒண்ணு இல்லையோ அதுக்குதான் பிரத்யேகாத்மா பிரதீபம் அஞ்சதி இது நோக்கி போகக்கூடியது ஒருத்தன் ஆசைப்பட்டான் வெளிநோக்கி போயிட்டே இருந்தான் அந்த வஸ்து உள்ள இருக்கு அதை வெளிநோக்கி பார்த்தா தெரியாத அதனால அவன் என்ன பண்ண வெளியில போகக்கூடிய இந்திரியங்களுடைய எல்லாத்துக்கும் ஒரு தடை போட்டு குதிரை அதுக்கு அடென்ஷன் டைவர்ட் ஆகப்படாதுன்னு அதனால குதிரை பாவம் அது வாயில்லா ஜீவன் பிளின் பேசாம இருக்கு ஆனா குதிரை நாம மோசமா இருக்கும் எங்கெல்லாமோ மனசு தெரிஞ்சு நமக்கு பிளின் போடுறதுக்கு ஆள் இல்ல யாராவது போடுறேன்னு ஆரம்பிச்சா i have got my individual freedom and liberty avun enama pramanama fundamental rights alla beshuvom ava chinna kuzhanda madukkondu pesurudu adu indha kalathla ella atmosphere padi exposure padi irukonu no. chinna kuzhanda madukkondu idu pannu idu pannada naake no. dont have any freedom in the house kekurudu patthu payina veis no. kuzhandegalna dont have any freedom in the house ne kekkurudu appa amma sonna nalladhaane chelduva freedom evanukku freedatha upayoga padutrathuk responsibility um majority um vandirukku avanukku da freedom kuduka pidiyoo illadhavinukku la freedom kudutha liberalism la kondu கோயிரு சின்ன குணத்துக்கு ಅಪமானமா வெளிய காட்டி ஆகுறோம் பெரியவா சொல்லும்போது அது இழுத்துக்கணும்ன்ற ஒரு எண்ண மரத்து ஒரு தலமறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸாபியர் ஆயின்ருக்கு ஏதோ தவறி போய் இன்னொரு சில குழந்தைகள் இருக்கு அது ஒரு பெரியவா பண்ண புண்ணியமோ குழந்தைகள் பண்ண புண்ணியமோ ஏதோ ஒரு சில குழந்தைகள் அப்படி இருக்கு பகினால இன்டிவிஜுவலிட்டி அசெப்ட் பண்ணணும் அப்படி நினைக்க கூடிய ஒரு ஜெனரேஷனா இருக்கு இன்டிவிஜுவலிட்டி இன்டிவிஜுவலிட்டி அசெப்ட் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனால் ஹியூமிடிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வர்ச்சியூ அது இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் ஷோபிக்கும் அது அவாவா வாழ்க்கையில் கிராஜுவலாக சில பேர் பெரியவா சொன்னா தெரிஞ்சுப்பா அப்படி தெரிஞ்சிக்காதவா வாழ்க்கையில் அப்புறம் மேடு பள்ளம் பார்த்து தானாக தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அது வேற ஒன்றும் ஷார்டட் ஒன்றும் அதுக்கு கிடையாது அப்படி ப்ள குதிரைக்கு போடுவாள் ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பப்படாதுன்னு ஒரு சாதகனா இருக்கக்கூடியதும் தனக்கு தானே பிளின் இருக்கக்கூடிய உலகத்தில் ஆவருத்தான் தெரியாது சந்திரசேகர பார்த்த சுவாமிகள் ரொம்ப பாத்தியத்தில் ஆசிரமத்தில் வசதி பிரம்மச்சாரியா இருக்கிற போது பிறந்து வளர்ந்து வாங்க அதான் அப்படி இங்கே தெருவே இருந்தாலும் என்ன எங்க போனமோ தாண்டிப்படுத்து எங்கே இப்படி கண்ண வெளியில் திருப்பாதபடி உள்நோக்கி திருப்பி எல்லாத்தையும் உலகத்துக்கு இருக்கக்கூடிய அமிர்தத்துவ இந்தியங்களை வெளியில் செத்துவிட்ட பல விஷயமான அனுபவிக்கிற போது ஒரு விபூதியேமளுக்கு அடங்கியிருக்கக்கூடிய மனசு அபகிர்மதிஹி அப்படின்னு விட்டா தர்மானாம் தர்மங்களுக்கு உள்ள சந்யாசமா இருக்கேன் அபகிர்மதி உள்நோக்கி மனசான திரும்ப ரொம்ப சிரமம் அது வெளிநோக்கியே போறது வெளியில போன மனசு எதெல்லாத்தையும் நினைக்கிறதோ அதெல்லாம் பொய் இது மகாபரிபாஷம் மனசு நினைக்கக்கூடியதெல்லாம் பொய் மனசு எதை நினைக்கிறதோ அது பொய் மனசு எதனால் நினைக்கிறதோ அது சத்தியம் மனசு நினைக்கிறதோ அது பொய் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை வெளியில தான் போறது அம்பாட்டு மனசானது கீழ் பாடத்தை நோக்கி தான் போகும் அதே மாதிரி இந்திரியங்கள் மூலமா சப்தஸ்பூபரசும் அது மனசு தானே தலைவன் மனோகிஷாம் இந்தியா பிரவர்த்தனை மனசுதான் இந்திரியங்கள் பிரவர்த்திப்பதற்கு காரணமா இருக்கு நல்லது கெட்டதுலையோ பிரவர்த்திப்பதற்கு காரணமாக இருக்கு அதே மாதிரி ஆசை அதுவும் மனுஷனுக்கு தள்ளக்கூடியதான் இருக்கு ஆசை கோபம் இதுமே ரஜோ குணத்தால் ஏற்பட்டது பெரிய பாபத்தில கொண்டு போய் விட்டுடும் இதுதான் தூண்டி விடுறது கேட்டான் ஒரு மனுஷன் செய்யும்படியா தூண்டி விடுறது ஏன் இப்படி தூண்டி விடப்படுறான் அப்படின்னு கேட்டான் அத்தகைய சொன்ன இதுதான்டா உனக்கு பெரிய ரெண்டையும் ரெண்டா பேசல ஒரே வசுதான் நான் சொன்னேன் ரூபம் மாறி இருக்கு காமம் ரூபம் மாறுனா கோபம் அதே மாதிரி இன்னொரு விதமா ரூபம் மாறுனாக்க அது பயம் அவ்வளவுதான் கோபமும்னும் அனுபவிக்கூடிய பஞ்ச அனுபவங்களுக்கு காரணமான பஞ்ச தன்மாத்திரைகளும் எல்லாமே கீழ் நோக்கி இழுக்கக்கூடியதா இருக்கு இப்படி எல்லாம் இவனை பாதாளத்திலேயே நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க இவளையும் விழுந்து அதுதான் பெரிய அனுபூதி நினைச்சு ஏமாந்து போயின்னு இருக்கும் தாயாருக்குன்னா கவலை இந்த குழந்தைன்னா அம்மாவுக்குன்னா கவலை அந்த மாதிரி ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய வரதேபத்தை இந்த குழந்தை ஒரு முறை ரெண்டு முறை எக்ஸாமினேஷன் ஃபெயில் ஆகக்கூடிய கேஸ் இல்ல இது பர்பக்சுவல் மறுபடிய வரமாட்டான் பெயில் ஆகிறதுனால்தான் திரும்பி திரும்பி வந்து ரொம்போ மார்க்க்ஷனா் இருந்தாலேஸ் தோல்வி அடைஞ்சே இருக்கானே இருக்கானே அவளுக்கு கவல இந்த அவனா என்ன அவன் அதிகமாளுக்கு என்னாங்க பஞ்ச தன்மாத்திரைகள் மனசு காமம் கோபம் சத்ருவா இருக்கு இந்த நாளை நீ வச்சு நிச்சயமா கீழே தள்ளிடு அந்த நாளை நான் பாரு மாறி போன உடனே அது நேர் எதிர்ப்பதமான பலத்தை கொடுத்துள்ளது கீழே தள்ளதுக்கு பதிலாக உன்னை உதாரணம் அம்பாள் உபாசனையாக அம்பாளை தியானம் பண்ணறதுக்கு உபாயமா அதனால இந்த நாளையும் மனசு என்ற கரும்பு வில்லையும் பஞ்ச தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய அஞ்சு பாசமாகவும் இருக்கூடியா பார்த்தோம் அது வந்து வெதுல புரிஞ்சுக்கிறாங்க அம்பாள் நமக்கு அனுகூலம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அந்த அம்பாளுடைய வாசஸ்தானத்தை அடுத்த ஸ்லோகத்தில சொல்ற சுதா சிந்தோர் மத்திய சுரபிட मंचे परमशिव மணிவீப்பிண்டமே சிவாக்கே மஞ்சே பரமிவரிய கிஜனித அம்பாடுக்கு பிரேகமா ரெண்டு ஒன்னும் இந்த பிரம்மாண்ட சிருஷஷ்டியில அடங்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் அண்டம் முட்டை கோழி முட்டை ஆட்டமா இருக்கக்கூடிய எலிப்டிக்கல் இருக்கல் பார் அது அண்டம் சொல்றது பிரம்மாண்டம்னா பிரம்மா சிருஷ்டிச்சு அண்டம் பிரமாண்டம் ரொம்ப சுலபம் பிரம்மாண்ட சிருஷ்டம்மாஷ்டரா அவளுக்கு அது மேடைய சிகரத்தின் மேல அவ ீபுரம் என்ற ஒரு ஊரு அதிலேயே ஒரு